இந்த மசிதிலேவுடைய அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான ஊவந்தால மிகப்பெரிய அறிவுள்ளவன் ஞானமுள்ளவன் நுணுக்கமாக விஷயங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே என்ற காரணத்தினால் அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாவுடைய நிலடியார்களே ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான பண்பாடுகளை ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களுடைய தீனு இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவன் உண்மை பேச வேண்டும் அவன் மன்னிக்கும் மனப்பாங்கோடு இருக்க வேண்டும் மற்றவர்களோடு சகோதரத்துவோ வாஞ்சையோடு பழக வேண்டும் சமுதாயத்திலே இருக்கின்ற கஷ்டப்படுபவர்களை துன்பப்படுபவர்களை அவன் கவனித்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ வகையான அசதாக்குகளை பற்றி எங்களுடைய தீனுல் இஸ்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறது ரசோல்நாயகம் செல்லம் வாஹூ அலைய செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பண்பாடுகளை ஒழுக்கங்களை இந்த நிலைநாட்டுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்காக இந்த ஒழுக்க பண்பாடுகளை எல்லாம் உலகத்திலே பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று கண்மணியான சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் உங்களுக்கு அல்லாவுடைய அல்லாஹ் சொன்னானோ அவற்றையெல்லாம் கண்மணியான சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஈமான் இபாதத் மாத்திரமல்ல இந்த அகலாக்குகளும் காணப்பட்டன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லே அந்த அகலாக்குகளின் மிக முக்கியமான ஒரு அகலாத் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருப்பதுதான் அவன் சுத்தமானவனாக சுகாதாரமானவனாக நேர்த்தியானவனாக ஒழுங்கானவனாக திட்டமிடுபவனாக இருப்பான் என்பது அல்லாவுடைய நல்லே மிக கவலையான விஷயம் என்னவென்றால் முஸ்லிங்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த அடிப்படையான ஒழுக்கங்களை இன்று நாங்கள் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம் சுத்தம் சுகாதாரம் நேர்த்தி ஒழுங்கு திட்டமிடல் என்ற அந்த விஷயங்களை முஸ்லீம்கள் தான் செய்வதற்கு மிகவும் அருகதையானவர் அவருடைய ஜீனிலே அந்த விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய நேரடியாக எந்தளவு தூரம் கண்மணியான செல்லு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக ஒழுங்காக கவனமாக உரிய முறையிலே நீங்கள் செய்வதை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது சாப்பிடுவதாக இருக்கலாம் வீட்டு கட்டுவதாக இருக்கலாம் எமது வீட்டு முற்றமாக இருக்கலாம் நாம் ஆடை அணிவதாக இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனை திட்டமிட்டு ஒழுங்காக கன கச்சிதமாக சீரும் சிறப்புமாக உரிய முறையில் ஒழுங்காக செய்வது என்பது சுண்ணத்தான விஷயம் அல்ல கடமையான விஷயம் அல்லாஹால செல்லம் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் சமூகம் தருவது அந்த நிகழ்ச்சியிலே உரிய முறையிலே பங்கெடுப்பது அந்த நிகழ்ச்சியிலிருந்து உரிய பயனை எடுத்துக்கொள்வது அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது உரிய முறையிலே வெளியே செல்வது எல்லாமே திட்டமிடுகின்ற ஒழுங்கு என்று அந்த பகுதிக்குள் தான் வருகிறது வெள்ளைக்கார நேரம் என்று சொல்லுவார்கள் சோனக டைம் என்று சொல்லுவார்கள் முஸ்லீம்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வருவது ஆனால் மேற்கத்தியவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நேர காலத்தோடு ஒழுங்காக சமூகம் அளிப்பது என்றெல்லாம் உலகத்திலே அது பிரபலியமான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது ஒழு அலி அவர்கள் அந்த ஹதீசினுடைய இறுதிப்பகுதியிலே சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் அதனையும் உரிய முறையில் நீங்கள் அறுக்க வேண்டும் அதனை கண்ட நின்ற மாதிரி நினைத்த விதத்திலெல்லாம் அறுக்க முடியாது அறுப்பதாக இருந்தால் அதனுடைய கத்தியை உரிய முறையில் தீர்த்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சின்ன விஷயத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் குர்பான் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அதனை உரிய முறையில் தான் கொடுக்க வேண்டும் அறுக்கின்ற பிராணியை ராகத்து கொடுக்கட்டும் அதனை தொந்தரவுப்படுத்திக் கொண்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது உள்ளத்திலே பயத்தை உண்டு பண்ணிக்கொண்டு உதாரணம் சொன்னார் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னாஹயு அமில அகதுக்கும் அமலன் ஐயுத்துணம் உங்களில் ஒருவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனை உரிய முறையிலே திட்டமிட்டு சீரும் சிறப்புமாக கன கச்சிதமாக செய்வதைத்தான் அல்லாஹு விரும்புகிறான் என்றும் அல்லாவுடைய விருப்பம் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக உரிய முறையில் செய்வதில் இருக்கிறது என்பது அந்த ஹதீஷனுடைய அர்த்தமாக இருக்கிறது வல்லதீனா என்னும் இன்னொன்றாக முஃெல்லாம் எங்களுடைய விவகாரங்களிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் பல பாதைகளை காட்டிக் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு ஆலா நிச்சயமாக யாரை விரும்புகிறான் என்றால் எஹ இருப்பவர்கள் எஹ்ஸான் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு ஒழுங்காக சீரும் சிறப்புமாக அல்லாவுக்காக என்று அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற அந்த உணர்வோடு செய்கின்ற அந்த காரியத்துக்குத்தான் நாங்கள் எஹான் என்று சொல்வோம் அல்லாவுடைய நல்ல எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு ஒழுங்காக நேர்த்தியாக செய்வோம் அல்லாவுடைய நல்லே நாங்கள் முஸ்லிம்களுடைய கிராமங்களுக்குள் நுழைந்து பார்த்தால் முஸ்லிம்களுடைய ஊர்களுக்குள் நுழைந்து பார்த்தால் சில நேரம் தாம் கட்டி இருக்கின்ற வீடுகளை மிகவும் அழகாக ஒழுங்காக சுத்தமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கட்டியிருப்பார்கள் ஆனால் அந்த வீட்டு குற்றத்தில் வெளியே வந்து அந்த பாதைகளையும் பாதை ஓரங்களையும் நாங்கள் நோட்டமிட்டு பார்த்தால் அங்கு எவ்வளவு தூரம் துருநாற்றம் வீசக்கூடியதாக இருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த பாதைகள் ஒழுங்கில்லாமல் இருக்கின்றன என்பதை நாங்கள் கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஓரங்களில் எல்லாம் வியாபாரங்கள் நடப்பதை பார்க்கிறோம் மீனையும் இறைச்சியையும் விற்பதனையும் அவற்றில் அங்கிருக்கின்ற கொசுக்கள் வந்து நோய்த்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அன்றாடம் காணுகின்ற காட்சி சூப்பர் மார்க்கெட்டுகளிலே எப்படி மீனும் இறைச்சியும் விற்கப்படுகிறது என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு குளிர்சாதன பெட்டிகளுக்குள் அவற்றை வைத்து அவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மனிதன் சாப்பிடுகின்ற சாப்பாடு அது எவ்வளவு சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் விற்கப்பட வேண்டும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் தெருஓரங்களிலே ஆடுகளும் மாடுகளும் சர்வசாதாரணமாக நெய்ந்து கொண்டிருப்பதையும் அங்கு அழுத்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் முஸ்லிம் கிராமங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா அப்படி அல்ல ஒரு முஸ்லிம் ஊரின் அடையாளம் அதனுடைய நேர்த்தி அதனுடைய சுத்தம் அதனுடைய ஒழுங்கு அல்லாவுடைய நல்ல ஒரு முஸ்லிம் உடைய உடம்பின் அடையாளம் அவனுடைய வீட்டின் அடையாளம் அவள் வாழுகின்ற கிராமத்தின் அடையாளம் அது சுத்தம் அது நேர்த்தி அது ஒழும்பு அது ஒரு கவர்ச்சி அதில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே ஒரு சந்தோஷம் வர வேண்டும் பொருட்கள் எல்லாம் உரிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பள்ளிவாய்கள் நுழைகின்ற பொழுது அந்த சந்தோஷம் வர வேண்டும் அந்த பொது பாடசாலையில் நுழைகின்ற பொழுது அப்படியான ஒரு நியமம் ஒவ்வொரு பொருளும் அதே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் நெருடையார்களே கண்மணியான செல்லு அலைவ செல்லம் அவர்கள் செருப்பை அணிவதற்கும் ஒழுங்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் செருப்பை கலட்டுவதற்கும் ஒழுங்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சாப்பிடுகின்ற பொழுது எந்த கையினால் சாப்பிட வேண்டும் அசுத்தங்களை களைகின்ற பொழுது எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் அல்லாவுடைய ஒரு வித்தியாசமாக இறங்குவார்கள் ஏறுகின்ற பொழுது கொள்வார்கள் இதுதான் எங்களுடைய மார்க்கம் காலையில் கண் விழித்ததிலிருந்து போகும் வரையும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒழுங்குகளையும் நியமங்களையும் சொல்லித் தந்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லா குரானிலே சொல்லுகிறான் இஸ்லாத்தை நாங்கள் வெறுமனே தொழுவதற்காக வேண்டியும் நோன்பு பிடிப்பதற்கும் ஹத்தியை செய்வதற்கும் அல்லது சிக்கிர ஔராதுகளுக்கும் மாத்திரம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே சுத்தம் சுகாதாரத்திலே நாங்கள் கோட்டை விடுவோமாக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறோம் இஸ்லாத்திலே இருக்கின்ற சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு இன்னும் சில பகுதிகளை விட்டு விடுகிறோம் என்பது அர்த்தமாக இருக்கு இதனுடைய கவனமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அல்ல எல்லாம் வாழ்க்கையில் தேவை அல்லாவுடைய நிலடியார்களே சல்லாஹூலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வாழுகின்ற உங்களுடைய வீடுகளுடைய நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யூதர்களுக்கு ஒப்பானவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த யூதர்கள் சுத்தம் இருந்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய வீடுகள் அவருடைய வீட்டின் முற்றங்கள் ஒழுங்கீனமாக அசுத்தமானவையாக காணப்பட்டன யாரெல்லாம் அப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் யூதர்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதுதான் அந்த ஹதீசினுடைய அர்த்தமாக இருக்கிறது அல்லாவுடைய நெருடையார்களே சுத்தமாக இருப்பது சுகாதாரமாக இருப்பது ஒழுங்காக வாழுவது என்பது ஒரு சின்ன காரியம் அல்ல அது ஈமானுடைய காரியம் சதுருள் ஈமான் சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அறைவாசி என்று கண்மணியான சல்லா அலையாம்கள் சொன்னார் உடம்பிலே உடுப்பிலே தான் தங்கி இருக்கின்ற இடத்திலே தன்னுடைய வீட்டிலே தான் தொழில் செய்கின்ற இடத்திலே தன்னுடைய வாய் கண் மூக்கு உறுப்புகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் ஈமானுடைய பாதி ஈமானுடைய பாதி என்று ஏன் சொன்னார் எந்த மனிதனிடத்திலே சுத்தம் இல்லையோ அந்த மனிதனுடைய ஈமானின் அரைவாசி கலன்று போய்விட்டது அவருடைய ஈமான் பாதிக்கப்பட்டு விட்டது நாங்கள் ஈமான் என்றால் என்ன வரை சொல்லுவோம் ஆமன் துணில்லா வந்திருப்பது என்னூ சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அறைவாசி அப்படியாக இருந்தால் ஈமான் அறைவாசி போய்விடும் என்றால் அர்த்தம் ஈமானிலே அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒன்று பண்ணும் ஒழுங்காக இருப்பது அல்லாவுடைய அடியார்களுடைய பண்பு நபீகும் நிச்சயமாக அல்லாஹு தாலா சுத்தமானவன் அவன் சுத்தத்தையே விரும்புகின்றான் முதமாக அல்லாஹு தாலா சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் என்ற குரானிலே அல்லாஹுதாலா சொல்லிக் காட்டுகிறான் அல்லாவுடைய நிலையார்களே நாம் தொழுகின்ற இடம் சம்பந்தமாகவும் இந்த குல்லி மசிதின் நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கவர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள் அந்த தொடக்கூடிய இடம் மிகவும் சுத்தமாக கவர்ச்சியாக அலங்காரமானதாக இருக்க வேண்டும் நாம் அதற்கு போகின்ற பொழுது மிகவும் கண்ணியமான ஆடைகளை ஆடைகளை மரியாதையான ஆடைகளை அணிந்து போக வேண்டும் இடம் சுத்தமானதாக கவன கலைப்பான்கள் எனப்படுகின்ற எங்களுடைய கவனத்தை திருப்புகின்ற காரியங்களிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அங்கு ஊசலாட்டங்களுக்கு அந்த தொழுகின்ற இடங்கள் காரணமாக அமைந்துவிடக் கூடாது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய என்று சொன்னார் அல்லாவுடைய நடிகார்களே ஏன் சுத்தம் அவசியப்படுகிறது ஏன் ஒழுங்கு அவசியப்படுகிறது எங்களுடைய உடம்பை பாதுகாப்பது உடலை பாதுகாப்பதற்கு எப்போது ஒரு மனிதனுடைய உடம்பிலே அவன் வாடுகின்றம் இருக்குமோ அங்கு கிருமிகள் இருக்கும் பக்டீரியா இருக்கும் வைரஸ் இருக்கும் அமீபாக்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் நோய்கள் அதிகமாக பரவும் நோய்கள் பரவினால் உடல் பலகீனமடை உடல் பலகீனமடைகின்ற பொழுது அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் நோய்கள் வருவதற்கான அடிப்படையான காரணங்களிலே ஒன்று அசுத்தம் தூய்மை இல்லாமல் இருப்பது செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உண்மைத்துக்கு கஷ்டமாக இல்லை என்றால் ஒவ்வொரு கொள்கைக்கு முன்னாலும் நான் அவர்களுக்கு செய்வதை மிஸ்வாத் என்றால் பல் துளக்குவதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள் வாய் சுத்தம் என்பது மிகவும் முக்கியமானது எந்த நேரமும் வெத்திலை வாக்கியோடு இருக்கின்ற மனிதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புகைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய வாயிலிருந்து எவ்வளவு துருநாற்றம் வீசும் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாவுடைய அவர்கள் வாய் சுத்தத்துக்கு மிகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் வாயிலே ஏற்படுகின்ற கேன்சருக்கான அடிப்படையான காரணம் வாய் சுத்தமாக இல்லை என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்று வாயை எதற்கெல்லாமோ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பேசுவது உண்மை பேச வேண்டும் வாய்மையோடு நடக்க வேண்டும் நாவை அதுக்காக வேண்டி மட்டுமல்ல இந்த வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அசுத்தமான கிருமிகளில் இருந்து நேரடியார்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்னலி பதிலிக்க அழைக்க ஹக்கன் உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது இன்னலி அயனைக்கு அழைக்க ஹக்கன் உன்னுடைய இரண்டு கண்களுக்கும் நீ கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது எங்களுடைய உடம்பை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு கர்மத்திலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது இந்த அசுத்தம் என்பது உடம்பை பாதிக்கும் ஒழுங்கினம் என்பது எமது உடம்பிலே பாதிப்பை உண்டு பண்ணும் உடம்பில் மாத்திரமல்ல உள்ளத்திலும் கவலை அது கொண்டு வரும் சல்லு அலை அவர்கள் இப்படியெல்லாம் அதனை பற்றி வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் இலத்த ஹுகா நீங்கள் உங்களையே அழிவுக்குள் தள்ளிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார் இதடியார்களை என்பதையெல்லாம் எமது வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு தரும் நோய்களை அல்லாவுடைய கிருமையின் காரணமாக குறைக்கும் அல்லாவுடைய ரசம் சொன்னார்கள் தலந்தாக வலிவு செல்ல அல் முக் கவி நிச்சயமாக பலசாலியான ஒரு மோமினை பொறுத்தவரையில் பலஹீனமான ஒரு மோமினை விடவும் சிறந்தவன் மாத்திரம் அல்ல அல்லாவுக்கு நேசத்துக்குரியவன் என்று சொன்ன அல்லாவுக்கு யார் விருப்பமானவன் சிறந்தவன் யார் பலஹீனமான மூமின் அல்ல உடல் அளவிலே சக்தி உள்ளவன் உடலை பாதுகாத்துக் கொண்டு திடாத்திரமாக இருப்போம் இருந்தால் அழிவு வரும் மீண்டும் கொரோனா எனப்படக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தை நாங்கள் கடந்தோம் ஆனால் மீண்டும் அது உருவாகி கொண்டிருக்கிறது தற்போது புதிய புதிய பெயர்களில் எத்தனையோ வகையான காய்ச்சல்கள் நோய்கள் பிரதான காரணம் சுகாதார விதிகளை கடைபிடிப்பதில்லை அந்த ஒழுங்குகளை நியமங்களை நாங்கள் அனுசரிப்பதில்லை அதிலே மிகவும் அதிகமாக கொடுபோக்கு காட்டுகிறோம் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சுகாதாரம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்மணியான செல்லந்தாக ஒழிவு செல்லம் ஆயிரத்தி நானூத்தி சொந்த வருஷங்களுக்கு முன்னாலேயே கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கையிலே அது ஒழுக்கமாக கடைபிடிக்கப்பட்டது அவர்கள் ஒரு உண்மைவுடைய வழிகாட்டலின் காரணமாக அந்த அடிப்படையான சுகாதார விதிகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல இன்னும் ஒரு ஹதீஸ் அலி அவர்கள் சொன்னார்கள் மக்கள் அதிகமாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இரண்டு நியமத்துக்கள் காணப்படுகின்றன மக்கள் அதிலே பொதுபோக்காக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அந்த இரண்டு நியமத்துக்களிலே ஒன்று என்ன ஓய்வு நேரம் லெஷர் இரண்டாவது எங்களுடைய தேக ஆரோக்கியம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதி தேக ஆரோக்கியமும் எங்களுடைய ஓய்வு நேரமும் எங்களுக்கு தரப்பட்ட மிக முக்கியமான இரண்டு நியாமத்துக்கள் எவ்வளவு அழகான கருத்து கண்மணியான சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இரண்டு நியாமத்துக்கள் அல்லாவுடைய அருண்கள் எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை நிறைய பேர் பிசியோடு இருக்கிறார்கள் பிசி எந்த நேரத்திலும் பிசி ஆனால் ஓய்வு கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம் இன்னும் சிலர் எந்த நேரமும் மருந்தும் கையுமாக இருக்கிறார்கள் இன்னும் சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் தேகார ஊதியத்தோடு கட்டுமஸ்தான உடம்போடு நோய்கள் விலகும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது எப்போது திசி வரும் என்று சொல்ல முடியாது எனவே எங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த ஓய்வு நேரத்தையும் இந்த செஹா எனப்படக்கூடிய உடல் பயன்படுத்தி நல்ல கருமங்களிலே ஈடுபட்டு அல்லாவுக்கும் நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த இரண்டு நியமத்துகளும் எங்களை விட்டு அகலம் என்று சொல்ல முடியாது அல்லாஹந்த எங்களுக்கு தரப்படுகின்ற மிக முக்கியமான இரண்டு நியமத்துக்கள் ஆனால் அந்த இரண்டு ஞாபத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வது மனிதனுடைய பண்பாக காணப்படுகிறது எதிர்த்து பயன்படுத்த வேண்டும் சூது விளையாடுவதற்கும் நண்பர்களோடு அரட்டை அடிப்பதற்கும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதற்குமா இல்லை ஓய்வு நேரம் கிடைத்தால் ஓய்வாக அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் மாற்றுவதான் கடத்த வேண்டும் தேகாரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு மற்றவர்களுடைய பொருட்களை தூக்கி கொடுப்பதற்கு மற்றவர்களுக்கு சதுர உதவிகளை செய்வதற்கு நன்மையே தடுப்பதற்கு நல்ல காரியங்களிலே ஈடுபடுவதற்கு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மாற்றமாக அதனை பயன்படுத்தி உலகத்திலே அத்தூழியம் செய்வதற்கும் மற்றவர்களை குழப்புவதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஸ்கில்ஸையும் இந்த டலண்ட்டையும் நாங்கள் எதற்கு பயன்படுத்த நாளை மறுமையே அல்லாஹு தாலா கேட்க இருக்கின்றார் நாளை மருமையிலே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் அசைக்க முடியாது என்று கண்மணியான பணத்தை எப்படி பயன்படுத்தினார் உடல் ஆரோக்கியத்தை எதற்காக பயன்படுத்தினார் என்று கேட்டு நாளை மறுமையில பாதங்களை விட்டு நகர்த்த முடியாது என்று சொன்னார் நேரடியார்களே ஏன் நாங்கள் இவற்றை சொல்லுகிறோம் என்றால் நாம் கூடிய கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் எமது உடல் ஆரோக்கியம் எமது சுத்தம் எமது சுகாதாரம் சுத்தமாக இருப்பது இஸ்லாத்திலே கடமை எந்த ஒழுங்காக திட்டமிட்டு கன செய்வதை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறான் கத்தப என்றால் எழுதினான் அல்ல கடமையாக்கினான் குற்றிபா அழைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதே நோன்பு என்று சொல்லுகிறேன் அதே சொல்லைத்தான் அல்லாஹு தாளா இந்த இடத்திலேரப்படுகின்ற அந்த எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக திட்டமிட்டு நியமத்தோடு செய்வதற்கு அல்லாஹுந்தாலா பயன்படுத்துகிறார் நோன்பு பிடிப்பது எப்படி கடமையோ அதே போன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு ஒழுங்காக நேர்த்தியாக கன கச்சிதமாக ஒழுங்காக செய்வதை கடமையாக்கி இருக்கிறார் ஒரு முஸ்லிம் டைம் மேனேஜ்மெண்ட் உள்ளவன் நேர முகாமைத்துவம் உள்ளவன் அவருடைய ஆடையிலே ஒரு நேர்த்தி இருக்கும் அவருடைய வீட்டு தளபாடங்களை அவன் ஒழுங்காக வைத்திருப்பான் அவருடைய முற்றம் கவர்ச்சியாக இருக்கும் அவருடைய வீட்டு முற்றம் அவன் வியாபாரம் செய்கின்ற வியாபார தளத்திலே பொருட்களை எல்லாம் கவர்ச்சியாக வைத்திருப்பான் அவருடைய பேச்சிலே ஒரு ஒரு இருக்கும் அவன் மக்களோடு பழகுகின்ற பொழுது அனாவசியமான எந்த ஒரு வார்த்தையை பிரயோகிக்க மாட்டான் இதுதான் முஸ்லிம் அடையாளம் அல்லாவுடைய நெருடியார்களே முஸ்லிமை அடையாளப்படுத்துகின்ற அவனுடைய கேரக்டர்ஸுகளிலே மிகவும் பேசிக்கான ஒரு கேரக்டர் தான் இந்த கிளீன் இந்த சுத்தமும் இந்த நியமம் மற்றவர்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இஸ்லாமத்திலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான விஷயம் காரணம் அவன் அல்லாவுடைய படை நாளை மறுமையில் எதற்காக வேண்டி பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த உணர்வு அல்லாவுடைய நிலடியார்களே நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம் நாங்கள் பலந்தீனர்களாக இருப்பதை அல்லாஹு தாலா விரும்பவில்லை எனவேதான் அடிக்கடி துவாக்களை கேட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹூ இன்னியை அவதரிக்கும் அஜிசி அடிக்கடி கேட்ட ஒரு துவா அல்லா பலகீனத்தை விட்டு சோம்பலை விட்டு உள்ளிடத்திலே நான் பாதுகாப்பு பெறுவேன் பலஹீனம் எனக்கு வேண்டாம் வீக்னஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு கசில் எனப்படுகின்றன எனக்கு வேண்டாம் லேசியாக இருப்பது சிக்காக இருப்பது அல்லது அந்த வீக்காக இருப்பது எனக்கு வேண்டாம் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தடி சல்ல முஸ்லிம் எப்போதும் நல்ல தைரியமான நடக்கும் ஒழுங்காக நடக்கும் அவனை நோக்கி யாரும் விரல் நீட்டுவதற்கு அவன் வைக்க மாட்டான் அவரோட காரியாலயத்திலே வேலை செய்கின்றானா அவன் நேரத்துக்கு முன்பாகவே போவான் அவனுடைய சம்பளத்தை அவன் கலாலாக்கிக் கொள்வான் அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பான் வேலை செய்கின்ற பொழுது அவருடைய சம்பாத்தியத்தை ஒப்படைத்திருக்கின்ற பொறுப்புகளை அந்த உணர்வோடு மிகவும் சீரும் சிறப்புமாக செல்வான் அது ஒரு முஸ்லிம் உடைய அடையாளம் அவன் பாராளுமன்ற உறுப்பினரா அவரிடத்திலே லஞ்சம் இருக்க மாட்டார் ஊழல் இருக்க மாட்டாது களம் இருக்க மாட்டாது இப்படியானவனுக்குத்தான் வாக்கு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய விஷயம் எஹ இருக்கும் இத்துக்கான் என்றால் எந்த ஒன்றையும் கண கச்சிதமாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்வது ஒரு முஸ்லிம் இடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு பிராண்டடான முஸ்லீமாக ஒரு தடம் பதித்த முஸ்லீமாக அவன் இருப்பான் இவனல்லவா மனிதன் இவன் அல்லவா பொறுப்பை சுமக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் எம்மை பற்றிய அந்த மனப்பதிவை அந்த இம்ப்ரஷனை நாங்கள் பண்ண வேண்டும் அல்லாவுடைய நேரடியாக இந்த நாட்டிலே அப்படியான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா முஸ்லிம் கிராமங்களை பற்றி சொன்னோம் முஸ்லிம் அரசியல்வாதிகளை பற்றி சொன்னோம் முஸ்லிம் ஆபீசர்ஸை பற்றி சொன்னோம் புரொபஷனல் பற்றி நாங்கள் பேசிருக்கிறோம் எமது பிராண்ட் எங்கே சகோதர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் துணை குறிவானாக எங்களுடைய வாழ்க்கையிலே நியமத்தையும் ஒழுங்கையும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான மனப்பாங்க எங்களுக்கு தருவாயாக வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் தருவாயாக இருந்து கேட்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து வருவாயாக நான் மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாக கூடிய அந்த உயர்தரமான பாத்தியத்தையும் அனைவருக்கும் நசைவாக்குவாயாக எங்களுடைய தாய் தகப்பர்கள் கபுராளிகளாக இருந்தால் அவருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக அவர்களுக்கு ஜோதியை கொடுப்பாயாக சுவர்க்கத்தை நசைப்பாக்குவாயாக யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையிலே மலர்ச்சியை தருவாயாக நல்ல சந்தோஷத்தை தருவாயாக எப்படி அற்பமான சொற்கமான அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நல்லடியாக